जननी सर्वमंगला, कुञ्जराननं, ஓம்ீகாந்தோ மாதோயோஸ் வந்தே குஞ்சானா தீஸூத்த நித்தம் விபுதை சே வசத்து ஜிஹ்வா ப்ரமூப்பரஸ்வத்தீதிமூர் சுந்திரம்யூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி நி ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணஞ்சிந்திரம் ஸ்ய பிரியண்டஸ்மூரு சந்ததமான மாதே ஷாவே விதையிரவிணம் மேவம் மம ஓம் நமோவிசம்பிராயி மஹ நமோ சர்ப்பப்ளவரோமீஹரிம் பரமானம் உபதேஷரம் व्यापकं காரணம் தமியூக்கோம் நீரம் மருலே புருஷஸ் தவ் விஷம் சிதாத்மன ூன்லர் காச்சேத்ஷம்ப் புருஷ் ஆச்சாரியர் ஆத்மா அனாத்மா விவேகம் செய்து அனாத்மா மித்யா என்று நிரூபணம் செய்தார் முதல்ல பண்ணினது ஆத்மா அநாத்ம விவேகம் பிறகு அனாத்மா மித்யா என்று நிரூபணம் பண்ணினார் இப்போ மூன்றாவதாக அனாத்மா மித்யா ஆத்மா சத்தியம் இது இரண்டாவதாக சொல்லப்பட்டது இனி ஆத்மாவுக்கு அந்நியமா அனாத்மா கிடையாது அத்வைத்த சித்தி அத்வைத்தத்தை சித்தம் பண்ணுறதுக்காக அப்போ அனாத்மா ஒன்று இருக்குது ஆத்மா ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடாது ஆத்மா கணக்குலேயே சேர்க்காதது சேர்க்கப்படாதது நிழலை போல ஆகவே ஆத்மாவுக்கு அந்நியமாக அனாத்மா கிடையாது ஆகவே அத்வைத்தந்தான் இருக்கு ரெண்டாவதா ஒரு பொருளும் இல்லை ஒரு பொருளே பலவாறாக காட்சி அளிக்கிறது மாயையால் ஆகையினால் மாயையை நம்ம நம்பக்கூடாது வேற்றுமையை காட்டுகிற மாயையை மதிக்காமல் இருக்க வேண்டும் வேற்றுமையை மதிக்காமல் இருக்க வேண்டும் மாயையினால்தான் வேற்றுமை துவைத்த தோன்றுகிறது அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது அது மனசில் ஆழமாக பதியணுங்கிறதுக்காக நமக்கு துவைத்தம் பேதம் ரொம்ப உறுதியாக மனசில் ஆழமாக இருக்கிறதுனால அது மனசில் ஆழமாக பதியணுங்கிறதுக்காக இந்த தத்துவம் அத்வைத்த தத்துவம் நன்றாக மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக ஏராளமான ஸ்லோகங்களை சொல்லுகிறார் ஆச்சாரியர் அதனால் நமக்கு படிக்க படிக்க சில சமயம் என்டாது சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்களேன்னு தோணும் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்தாச்சு எடுத்த டெக்ஸ்ட்டை ஒழுங்காக பூர்த்தி பண்ணுவோம் ஆகையினால அப்படியே இருந்தாலும் இது என்னென்னா இதெல்லாம் திரும்ப திரும்ப இதெல்லாம் ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி மனசில் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதோடய பிரயோஜனம் நமக்கு தெரியும் கடைசியாக பார்த்த ஸ்லோகம் இல்லாத இடத்துல வேதாளம் இருக்குது சூன்யமான இடம் அதில் வேதாளம் இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கிறான் அதே மாதிரி மேகத்தை பார்த்து கந்தர்வ நகரம் இருக்குதுன்னு நினைக்கிறான் அதெல்லாம் கந்தர்வர்களுடைய நகரம்ப்பா அப்படின்னு குழந்தைக்கு வேணால் சொல்லலாம் அது சும்மா மேகத்தினுடைய ஒரு வடிவமைப்பு அதே மாதிரி ஆகாயத்தில் ரெண்டு சந்திரனை பார்க்குறது இருக்கிறது ஒரு சந்திரம்தான் அதே மாதிரி இருக்கிறது ஒரு பிரம்மன் தான் அதுல நீ பலவாறான வேற்றுமை நிறைந்த உலகத்தை நீ அறியாமையினால் காண்கிறாய் தத்வத் சத்தியே ஜெகத் ஸ்திதி சத்தியன்னா சத்தியே பிரம்மணி சத்திய ஸ்வரூபமான தூய இருப்பாகிய பிரம்மத்தில் உலகத்தினுடைய இருப்பு இருக்கிறது அடுத்த ஸ்லோகம் யல்லோலை ஜலமேவரே தாம்பண்டை எங்கோல பேண தாம்பி பிர உதாரணம் சொல்ற நிறைய உதாரணங்களை சொல்லி இதே உண்மையை அத்வைதம் பரமார்த்ததா அத்வைத்தந்தான் சத்தியம் நம்ம பிரிச்சு சொல்றோம் அதாவது முதல்ல நம்ம கடலை பார்க்கிற போது என்ன சொல்றோம் இதெல்லாம் அலைகள் இந்த அலைகளுக்கு தோற்றம் இருக்கிறது இந்த அலைகள் சிறிது காலம் இருக்கின்றன இந்த அலைகள் அப்புறம் மறைந்து விடுகின்றன இந்த அலைகள் உயரமாக இருக்கின்றன இந்த அலைகள் தாழ்ந்து குட்டையாக இருக்கின்றன இந்த அலை குண்டாக இருக்கிறது இந்த அலை ஒல்லியாக இருக்கிறது எல்லாம் சொல்லலாம் அலைகளெல்லாம் சொல்லலாம் அப்ப அலைகளை பார்க்கிற போது நம்ம மாமாமா நீங்க சொல்ற மாதிரிதான் இருக்கு இந்த அலை ஒரு மாதிரி இருக்கு இந்த அலையை பார்த்தா ஒரு மனித உருவம் போல் இருக்குது இந்த அலையை பார்த்தா புலி உருவம் போல் இருக்குது இன்னும் அலைகளை பார்க்குற போது உங்களை அலைகளை மாத்திரம் நம்ம கவனிக்கிறோம் இப்போ அலையை வந்து பிறந்தது இறந்தது அதோடய குணங்களெல்லாம் வேற சொல்கிறோம் அப்போ நம்ம அந்த அலையை அப்படி பார்க்குறோம் அப்புறம் என்ன சொல்கிறோம் இந்த அலையெல்லாம் வந்து தண்ணீர்லேருந்து தான் தோன்றுகிறது இந்த அலைகள்லாம் தண்ணீரில் தான் நிலை இந்த அலைகளெல்லாம் தண்ணீரில் தான் ஒடுங்குகிறது தண்ணீர் பிறப்பதும் இல்லை தண்ணீர் இறப்பதும் இல்லை தண்ணீருக்கு உயர்வு தாழ்வு இல்லை தண்ணீர் ஒன்று இருக்கிறது அலைகள் பரவலாக காணப்படுகிறது இப்படின்னு எக்ஸாம்பிளையே நம்ம வந்து வர்ணனை பண்ணலாமல் முடியுமா முடியாதா வர்ணனை எழுத்தாளராக இருந்தால் வர்ணனை பண்ணி ஒரு வழி பண்ணிடுவார் அது மாதிரி இதை வர்ணனை பண்ணி கடை என்ன சொல்கிறோம் முதல்ல அலைகளை மாத்திரம் பேசுகிறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் அலைகளுடைய தன்மை குணங்களை பற்றிலாம் விசாரம் பண்ணுறோம் இவர் அப்படி அவர் இப்படி இவங்க ஒரு டைப்பு அவங்க ஒரு டைப் எல்லோரும் சொல்கிறாங்களே வீட்டில் எங்கள் வீட்டில் மாமியார் ஒரு டைப்பு ஹஸ்பண்ட் ஒரு டைப்பு இவங்க ஒரு டைப்பு கடைசியில் நான் ஒரு டைப்புன்னு சொல்ல வேண்டாமோ சொல்ல மாட்டோம் அந்த இடத்துல மாத்திரம் நான் ரொம்ப சரியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிருவேன் அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் நான் வர்ணனை பண்ணலை நீங்களே பண்ணிக்கோங்க அவங்கவுங்க பிரச்சனையே அவங்கவுங்க வர்ணனை பண்ணிக்கோங்க அதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு அலைகளை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இதுக்கெல்லாம் காரணம் ச ஜலந்தான் ஜலத்திலேருந்து வருதுன்னு சொல்லணும்னா அப்புறம் மூணாவது பாடம் என்னென்னா ஜலத் ஜ அலைகள் சொல்லுதானே தவிர தண்ணீர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்ப தண்ணீரே அலைகளாக காட்சி அளிக்கின்றன சொல்றோம் அதே தான் திரும்ப சொல்றேன் இங்க பாருங்கரங்க கல்லோலை ஜலமேவ ஸ்புரதி அலம் ஸ்புரதி முற்றிலும் அர்த்தம் அலம் ஸ்புரதி ஜலமேவஸ்புரத்தி தரங்கம்னா அலை கல்லோலம்னா அதில் என்னது அலையில் வர்ற நுரைகள் எல்லாமே சேர்ந்தது தரங்க கல்லோலை கல்லோலத்துக்கும் அலைன்னு சொல்லுவாங்க பெரிய அலையாக இருக்கும் தரங்க ஓடி வருது இல்லையா அது தரங்கம் அப்படி இப்படி சுருண்டு சுருண்டு வருது இல்லையா அதுதான் கல்லோலம் ஆகையினால் கடலை பார்த்துருக்கணும் கடலை பார்த்துருந்தா தெரியும் இப்படியே வர்றது தரங்கம் அப்படி சுருண்டு சுருண்டு வர்றது கல்லோலம் அதுல ஜலந்தான் தோன்றுகிறது தண்ணீர் தான் அப்படி தோன்றுகிறது ஜலமேவ ஸ்புரதி அலம் ஸ்புரதி ஜலமேவ அலம் ஸ்புரதி ஜலம் மட்டுமே முற்றிலும் விளங்குகிறது தண்ணீரே இப்படி விளங்குகிறது கல்லோலங்களால் தண்ணீரே விளங்குகிறதுன்னு சொல்லணும் அலைகளால் தண்ணீரே நன்கு விளங்குகிறது இருபது ஒரு உதாரணம் அப்புறம் சொல்கிறார் தாமரம் ஹி பாத்திரூப்பேண ஸ்புரதி நிறைய வீட்டில் வந்து தாமிர பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரம் முழுக்க என்ன விளங்குகிறதுன்னா தாமரம் தான் ஸ்புரதி அறுபத்தி மூணு நாயன்மார் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்கண்ணே அறுபத்தி மூணு நாயன்மார் விக்கிரகம் பண்ணியிருக்கு கோயிலில் இப்போ இங்கே விநாயகர் இருக்குது எல்லாம் என்னதுன்னா ஒரே உலோகம்தான் அது நாமரூபங்கள் வேற பெயர் வடிவங்கள் வேறு வேறு அது மாதிரி தாமிர பாத்திரங்கள் எல்லாம் தாமிர பாத்திரங்கள் எல்லாம் தாமிரம்தானே அப்படிங்கிறார் இது வந்து அண்டா அது குண்டா அது வந்து சொம்பு டம்ளர் என்னவென வித்தியாசமாக இருந்தாலும் நாமரூபங்கள் பலவாக இருந்தாலும் தாமிரம் ஒன்று அது மாதிரி ததா பிரம்மாண்ட உகைகி ஆத்மதா பிரம்மாண்ட ஓகம்னா என்ன பிரம்மாண்ட கூட்டம் பிரம்மாண்டம்னு சொன்னால் நம்ம இப்படி ஆகாசத்தை பார்த்தா ஏகப்பட்ட நட்சத்திர மண்டலங்கள்லாம் தெரிகிறது இந்த நாம் பார்க்குற இந்த உலகத்துக்கு இதுவே ஒரு அண்டமா இது மாதிரி நிறைய அண்டங்கள் இருக்குங்கிறாங்க என்ன மில்கி வேங்கிறாங்க இன்னலாமல் பாஷையில் எல்லாம் சொல்கிறாங்க ஆகையினால எத்தனையோ இந்த இப்போ நாம் பார்க்குற சூரியன் இருக்கே ஒரு சூரியன் இல்லை அதாவது அசங்கியாத்தா சஹஸ்ராணி ஸ்மரியத்தை நச்சதிஷ்யத்தேன்னு வேதம் சொல்லுகிறது கணக்கற்ற சூரியன் இருக்கிறது அவைகள் நினைக்கப்படுகின்றன ஆனால் அவைகள் காணப்படுவதில்லை வேதம் சொல்லுகிறது அசியாத்த சகசராணி சரியே நே சிசோ நாநாசூரிய சப்தஹோதார ரித்விஜா சஹசிரசூரியதாய இது வைஷம்பாயன ஒரு ரிஷி சொல்றாரு சஹசிரசூரியன் இருக்குசூரியன் நம்ம சொல்கிறோம் ஆனால் நிஜமாவே இருக்கு அத்தனை என்னவா இருக்குன்னா ஆத்மா தான் அப்படி ஸ்புரிக்கிறது ஆத்மான்னா இந்த இடத்துல சுத்த சைதன்யம் பியூர் கான்சியஸ்னஸ் தூய உணர்வு தூய உணர்வே எப்படி ஜலத்துக்கு அந்நியமாக அலைகள் இல்லையோ தாமிரத்துக்கு அந்நியமாக பாத்திரங்கள் இல்லையோ அப்படி உணர்வுக்கு அந்நியமாக உலகங்கள் இல்லை உணர்வுக்கு அந்நியமாக உலகங்கள் இல்லை பிரம்மாண்டங்களும் உணர்வேதான் பிரம்மாண்டங்களாக காட்சி அளிக்கிறது சுத்த சைதன்யமே பிரம்மாண்டங்களாக காட்சி அளிக்கிறது பிரம்மாண்ட கூட்டங்களில் ஆத்மாவே விளங்குகிறது அப்படின்னு அர்த்தம் பிரம்மாண்ட கூட்ட ஓகம்ன கூட்டம் பிரம்மாண்ட கூட்டங்களில் ஆத்மாவே விளங்குகிறது அறிவுக்குன்னு அர்த்தம் பார்க்குற போது எல்லாம் வித்தியாசமாக தான் தெரியும் நமக்கு பார்க்குற போது தாமிர பாத்திரத்தை பார்க்குற போது ஒன்று ஒன்றும் வித்தியாசமாக தெரியுமா தெரியாத அண்டா குண்டாலாம் வித்தியாசம் தெரிய செய்யும் ஆனால் அத்தனையும் தாமிரம்ங்கிறதும் அதே நேரத்தில் தெரிகிறது நம்ம எதை கவனிக்க சொல்கிறோம் தாமிரத்தை கவனி அதை கவனிக்காட்டாலும் பிரம்மனை கவனி தாமிரமும் பிரம்மம் அலைகளும் பிரம்மம் பிரம்மாண்டங்களும் பிரம்மம் அதனால தான் பிரம்மாண்டம்னா என்ன அர்த்தம் ப்ரகத்து பெரிய அண்டம் அர்த்தம் பேரண்டம் பாங்க தமிழ்ல பேரண்டம் சிறு பேரண்டம் அத்தனை ஒரே பொருள் தான் சொல்ற அத்வைக்க சொல்ற அடுத்த ஸ்லோகம் பட்டனாம் தவ ஜகாம் நாச்சிதா பாதி பட்டி திதாதி ட உச்சியே சப்ளை பண்ணிக்கணும் உச்சியிருத்திருந்தா மண் எப்படி மண்ணானது குடம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறதோ மண்ணேதான் குடம் என்று அழைக்கப்படுகிறது தந்தவகேவ பட்டனாம்னா உச்சியே நூல்தான் ஆடை என்று அழைக்கப்படுகிறது சொல்லப்படுகிறதோ இல்லாட்டி போட்டுக்கணும் பிருத்திவிட்டனாம் ஆபாதி இந்த சிதாபாதி இருக்கு இல்லையா ஆபாத்தியை சப்ளை பண்ணிக்கலாம் எப்படி மண்ணே குடம் என்ற பெயரால் காட்சி அளிக்கிறதோ எப்படி நூல்களே ஆடை என்ற பெயரால் காட்சி அளிக்கிறதோ தந்தவகாஹி பட்டநாம்னா பவதி ஆபாதி தா ததா சப்ளை பண்ணிக்கணும் தான் உலகமாக காட்சி அளிக்கிறது உலகம் என்ற பெயரால் விளங்குகிறது சைதன்யம் தான் உலகம் என்ற பெயரால் விளங்குகிறது முதல்ல புரிய வைக்கிறதுக்காக பிரிக்கிறோம் ஆத்மா அனாத்மான்னு அப்புறம் என்ன பண்றோம் அநாத்மா மித்யா சொல்றோம் ஆத்மா சத்தியம் சொல்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா சத்தியத்துக்கு வேறாக மித்தியை இல்லை மித்தியாக தோன்றுவது சத்தியமே மித்யா நாம ரூபங்களாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி இல்லாட்டி மித்ய வந்து ஒரு சத்தியம் ஆயிடப்படாது பொய்னு இருக்கு உண்மையு இருக்கு ரெண்டு இருக்கு உண்மையு இருக்கு பொய்யின்னு இருக்கு அப்ப ரெண்டு இருக்கு இப்ப துவைதம் இருக்கா துவைதம் இருக்கா துவைத்தம் தான் ஆகும் ஆகினாலும் என்ன சொல்றோம் பொய்ங்கிறது இல்லை உண்மைதான் இருக்கு உண்மைதான் பொய்யான பொருள்கள் போல காட்சி அளிக்கிறது பொய் முழுவதும் வியாபித்திருப்பது என்னது மெய் பொய் முழுவதும் வியாபித்திருப்பது மெய்யே இது மனசுல திரும்ப பதிவு வைக்கணும் அவ்வளவுதான் தத்தது அபாவத்தகா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதனுடைய இல்லாமையை அறிய அறிய வேண்டும் அதனது இல்லாமையை அறிய வேண்டும் உண்மையில் அவைகள் இருப்பற்றவை தத்தது அபாவத்தக அதன் அதனுடைய இன்மையை இன்மையின் மூலம் இது அறியப்பட வேண்டும் ரொம்ப முக்கியம் அதன் அதனது இன்மையின் மூலம் அதது அறியப்பட வேண்டும் அது வெறும் என்ன அர்த்தம்னா இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் வெர்பல் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது வெறும் நாமசத்தா சமஸ்கிருத பாஷையில் சொன்னா நாமசத்தா தமிழ்ல சொன்னா பெயர் மட்டுமே இருப்பது போல இருக்கு பொருள் சொல் சொல் மாத்திரமே சொல் மட்டுமே இருக்கிறது பொருள் இருப்பு இல்லை பொருள் இருப்பு இல்லை சொல் இருப்பு மட்டுமே இருக்கிறது பொருள் இருப்பு இல்லாத சொல்லிருப்பு எப்படிப்பட்டது பொருள் இருப்பு இல்லாத சொல்லிருப்பு எத்தகையது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சொல்லிருப்பு பொருள் இருப்பு அல்லாத சொல்லிருப்பு எதுக்கு சொல்றோம் நகைங்கிறது வெறும் சொல் நகைங்கிற சொல்லுக்கு பொருள் கிடையாது சப்டான்சியாலிட்டியும்பாங்க கிடையாது அதுக்கு வெறும் வேர்டு தான் ஆனா இருக்கிற சபஸ்டன்ஸ் என்னது கான்சியஸ்னஸ் எலோன் சப்டன்ஸ் ஆக உணர்வு மட்டுமே இருப்பு மற்றதெல்லாம் பொருளற்ற சொல்லிருப்புகளாகும் சொல்லிருப்பை இருப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது பொருள் இருப்பற்ற சொல்லிருப்பை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால என்ன சொல்றோம் தாமிரம்ங்கிறது வெறும் சொல் தான் தங்கம் வெறும் சொந்த பொருள் ஒரு பொருளும் அதன் அதனது இன்மையின் மூலம் இது அறியப்பட வேண்டும் எல்லாத்தையும் நீக்கி நீக்கி பாருங்கிறார் பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஆஞ்சநேய சுவாமி பண்ணினாருங்கிறாங்க முத்தெல்லாம் பிச்சு பிச்சு வாயில அவர் சொல்கிறாங்க அப்படி பண்ணினார் அப்படி அந்த ராமாயணத்துல எங்கேயும் இல்லை அது ஒரு கதை பிரசித்தமாக இருக்குது ராமர் வந்து சீதாதேவி முத்து மாலையை கொடுத்தா அந்த முத்து மாலை வாங்கி போட்டுருந்தார் போ போட்டுக்கிறதுக்கு அந்த முத்து மாலையை ஒன்று குரங்கு புத்தியை காட்டுறதுன்னு எல்லாரும் சொன்னாங்க கடிச்சு கடித்து துப்பினார் ஏன்னா இதில் ராமன் இருக்கானான்னு பார்த்தார் அதுலேயும் ராமன் இருக்கான் அது வேறு சமாச்சாரம் ஒரு பக்திக்க அந்த கதையை சொல்றது அதாவது பொண்ணிலும் பொருளிலும் இறைவன் இல்லை பொண்ணும் பொருளெல்லாம் இறைவன் இல்லை அன்புலதான் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு உணர்த்துறதுக்காக அந்த கதை நம்ம அதில் இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இதெல்லாம் சாரம் இல்லை பொருளை நீக்கி இருப்பை பார் அறிவால் மெய் இருப்பை பார் என்பது கருத்து அறிவுக்கே முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் பண்ண சொல்றார் अल्लोक मृदेवहि मृदे वह घटाद ब्रह्मण क्रिय ம் இந்த குடம் மண்ணை வச்சுட்டே நிறைய ஸ்லோகம் போறது நாம எல்லாரும் பண்ற விவகாரங்கள் ஏதாவது நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறேன் நீங்க என்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறீங்க வாங்குறோம் போறோம் காலையிலேருந்து எத்தனையோ விவகாரம் பண்றோம் நீ எல்லாரும் உலகமே வந்து காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறது எல்லோரும் அவரவர்கள் இயங்குகிறார்கள் காலம்பெற எழுந்த உடனே பறவைகள்னால் அதோடய வேலையை பார்க்குறது விலங்குகள்லாம் அதோடய காரியத்தை பார்க்குறது மனிதர்களும் வேலையை பார்க்கிறார்கள் எல்லா விவகாரமும் சைத்தன்யத்தினால்தான் நடக்கிறது ஆக பார்க்குறவனும் சைத்தன்யம் பார்க்கப்படுறதும் சைதன்யம் அதாவது செய்கிறவனும் செய்கிறதுக்கான கருவி கரணம் கர்த்தா எல்லாம் சர்வக்கார்கம் சொல்லுவோம் ஆஹ செயல் புரி பவன் செயல் புரிய கர்த்தரணம் அதிக்கரணம் சம்பிரதானம் சம்பந்தம் அது எல்லாமே ஒரே ஒரே வசதான் சர்வோபி வவஹாரஸ் ஜனப்பார்த்துமிரியே சைதன்யம் இல்லைன்னா காண்டியஸ்னஸ் இல்லைன்னா ஒரு காரியம் பண்ணுறேன் கான்சிய காரியம் வேற கிடையாது பிரம்மணா கிரியத்தே ஜனகி விவகார கிரியத்தே எதனால பண்ணுகிறார்கள் பிரம்மணா கிரியத்தே தான் எல்லா காரியத்தையும் பண்ணுகிறார்கள் அவனன்றி ஓரணுவும் அவனன்றிரணவம் அசையா அதாவது கவலைப்படுறது யாரு பிரம்மன் தான் சந்தோஷமா இருக்கிறது யாரு பிரம்மன் தான் இதை கேட்டா தான் ரொம்ப கவலையா இருக்குங்கிற கவலைப்படுறதும் பிரம்மன் சந்தோஷமா இருக்கிறதும் பிரம்மன் சிரிக்கிறதும் பிரம்மன் தான் அழகதும் நல்ல குணங்களும் பிரம்மன் கெட்ட குணங்களும் பிரம்மன் ஆக சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் ஜகத்து சர்வம் ஜலமயம் சர்வம் ஜலமயம் சமுத்திரம் முழுக்க என்ன இருக்கு சர்வம் ஜலமயம் அப்புறம் சர்வம் ஸ்வர்ணமயம் சர்வம் என்ன நகைக்கடை முழுக்க என்ன இருக்கு சர்வம் ஸ்வர்ணமயம் வெள்ளி பாத்திரக்கடையில் சர்வம் ரஜதமயம் அப்படியே புரிஞ்சுக்கணும் கோயமனார் வச்சிருக்கிற கடை பெரிய சட்டிபான கடை வச்சிருக்கார் சர்வம் என்னது மிருண்மயம் சர்வம் மிருண்மயம் ஆக இப்ப என்ன சொல்றோம் மண்ணும் பிரம்மம் தங்கமும் பிரம்மம் ஜலமும் பிரம்மம் பக்கரவனும் பிரம்மம் பார்க்கப்படுறதும் பிரம்மம் இதுக்கு மேல என்ன பேசுறது அதனால்தான் என்ன இதில் ஒன்றும் சுவாரஸ்யமே இல்லையே என்ன பிரம்மன் வேற வேறேன்னு சொன்னிங்க கிருஷ்ணரை நீங்கள் வர்ணிக்கப்படாதா கொஞ்சம் கிருஷ்ணருடைய ரூபத்தை வர்ணிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த தலை பீச்ச என்னது மயில் பீலேருந்து ஆரம்பிச்சு கேசாதி பாதப்பரியந்தம் பாதாதி கேச பரியந்தம் கொஞ்சம் நேரம் வர்ணிச்சிங்கன்னா ஆனந்தமாக இருக்கும் அப்படி கிருஷ்ணர் வேண்டானா நம்ம முருகன் இருக்கவே இருக்கார் அதில் முருகனை கொஞ்சம் வர்ணனை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் அது சுவாரஸ்யமா இருக்கும் இது வர்ணனே கிடையாது வர்ணனையும் பிரம்மம் வர்ணிக்கப்படுறதும் பிரம்மம் அப்படின்னா வகுப்பும் பிரம்மம் தோணும் நமக்கு கேட்குறவனும் பிரம்மம் சொல்றவனும் பிரம்மம் படிக்கிற புஸ்தகமும் பிரம்மம் பிரம்மை வேத தமதம் புரஸ்தாத் பிரம்ம பச்சாத் பிரம்ம தட்சிணதோத்தரதோத்தரேன அதஷ்ஷோர்த பிரசுதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் இதெல்லாம் சன்னியாசிகள்னா பிரதக்ஷம் பண்ற போது சொல்றது பிரதக்ஷம் பண்றோம் இல்லையா அப்ப சொல்லிக்கிறது இதுதான் சொல்லுவோம் பிரம்மை வேத அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பச்சாத் பிரம்ம தட்சிண தச்சோத்தரேன அதோர்தஞ்ச பிரசிருத்தம் பிரம்மை வேதம் வரிஷ்டம் சர்வம் பிரம்மம் திசைகளும் பிரம்மம் அந்த திசைகளை பிரதக்ஷணம் பண்ற நானும் அதே அந்த சிந்தனை ஒரே ஒரே வஸ்து அத்வைத சிந்தனம் துவைத சிந்தனை சம்சாரஹேத்து அத்வைத சிந்தனம் மோக்ஷேத்துவைதத்தை சிந்தனை பண்ணினா அதில் வந்து ஃப்ளக்சுவேஷன்லாம் வரும் அத்வைத்தத்தை சிந்தனை பண்ணினா ஃப்ளக்சுவேஷன்லாம் சரியாயிடும் சமமாக இருக்கும் மனசு பெரும்பாலும் அதனால் சர்வோபி வவஹாரஸ் ப்ரமணா கிரியத்தை ஜனி என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க அவன் பண்ணினா அவன் அவன் இப்படி பண்ணினது நியாயமா பிரச்சனை வேண்டாமா அது நியாயமா அந்நாயமா ஒன்றும் கிடையாது இருக்கட்டும் ஆஹ் அஞ்ஞானத்து நான்கு இந்த உண்மை தெரிஞ்சாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க வேதம் சொல்றது மௌனி பவத்தே அதிவாதி நவதி பிரம்மனை தவிர இது நான் உங்களுக்கு வகுப்பில் புரியறதுக்காக சொன்னேனே தவிர விஷயம் என்னன்னா பிரம்மனை தவிர வேற எதை பற்றியும் அவன் வாயத்திறந்து சொல்ல மாட்டான் அவன் நினைக்கிறதும் பிரம்மம் அவன் பேசுறதும் பிரம்ம்தான் இல்லாட்டி என்ன பண்ணுவான் அடங்கிடுவான்னா மௌனி பவத்தே மௌனி பவத்தே மனசு தானாக அடங்கிடும் சித்தம் மெளனம் செயல்வாக்கு எல்லாம் மெளனம் சுத்த மெளனம் என்பால் தோன்றின் பராபரமே நல்ல தெளிவான அறிவை கொடுத்துட்டா மனசு அடங்கிவிடும் தெளிந்த அறிவை கொடுக்கிற வரைக்கும் தான் மனசு அலப்பாயும் தெளிந்த அறிவை கொடுத்துட்டா மனசு அமைதி அடைஞ்சிடும் அப்புறம் பேசணுங்கிற எண்ணமே தோணாது பேசணுங்கிற எண்ணமும் தோணாது ஏதோ தேவைக்கு பேசுவோம் அதுவே நிறைய விஷயத்த நம்மளே என்ன பண்ணுவோம் பரவாயில்ல சொல்லாட்டி தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய கட் பண்ணிடுவோம் ஏன்னா எதுவும் சர்வம் பிரம்மமயமா பார்க்கற போது கிம் வச்சனீயம் அதாவது இவன் பேசக்கூடாததையும் பேச மாட்டானா பேச வேண்டியதையும் பேச மாட்டான் கிம் அதாவது இதெல்லாம் நீ பேசக்கூடாது இதெல்லாம் தான் நீ பேசணும் அப்படின்னா பேசக்கூடாததையும் நான் பேசலை பேசணுங்கிறதையும் நான் பேசலை எதையுமே இது பண்ணலை அதாவது அவனுக்கு தர்மா அர்த்தம் அதர்மமும் பண்ண மாட்டான் தர்மமும் பண்ண மாட்டான் என்னதான் பண்ணுவான்னு இருப்போம் பேசாமல் இருப்போம் இந்த ஞானத்தோடைய சர்வற்ற சதா ஹம்சத்தியானம் கர்த்தவியம்போ முக்தி நிதானம் அமைதியாக ஆனந்தமாக இருந்துருக்கும் இந்த ஞானம் அவ்வளவு தூரம் என்ன பண்ணும்னா சாந்தப்படுத்திடும் அறியாமையினால் இந்த உண்மையை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் பிரம்மந்தான் விவகாரம் பண்ணுகிறது சர்வ விவகாரங்களையும் செய்வது ஒரு மனிதனை கடவுளாக நினைக்கக்கூடாது எதையும் கடவுளை தவிர வேற எதையும் கடவுளாக நினைக்கக்கூடாது கடவுளை தவிர வேற எதையும் கடவுளாகவே நினைக்கக்கூடாதுன்னு ஒரு மதம் நம்ம உலகம் முழுக்க இருக்குது உலகத்திலேயே ரெண்டாவது மதமாக அது கடவுளை தவிர வேற எதையும் கடவுளாக நினைக்கக்கூடாது நாடு கடவுள் அல்ல நாடு கடவுள் அல்ல தேசிய கீதம் கடவுளை கடவுள் தேசிய கீதம் பாடுனா அவங்க உட்காந்துக்குவாங்க தேசிய கீதத்துக்கு அவங்க மரியாதை பண்ண மாட்டாங்க அவங்க மினிஸ்டராக இருந்தால் கூட ஏன்னா அவங்க மதம் முக்கியம் நம்ம நாட்டில் நடக்கிறது நம்ம நாட்டில் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இந்த மினிஸ்டர்னால் தேசிய கீதம் பாடுறபோது எந்திரிக்காத மினிஸ்டர்ஸ்லாம் உண்டு ஏன்னா அவங்க மதப்படி அவங்க அந்த நாட்டை கடவுளாக நினச்சி மரியாதை பண்ணக்கூடாது கடவுள் ஒருத்தருக்கு தான் மரியாதை அந்த கடவுளை கும்பிடுறதுங்கிறது கடவுளை மாத்திரம் நினச்சி கும்பிடுவோமே தவிர கடவுளை தனியாக வச்சு உலகத்தை தனியாக வச்சுருக்கோம் யாராவது ஒருத்தர் நமக்கு கஷ்ட காலத்தில் வந்து உதவி செஞ்சால் நம்ம என்ன சொல்லுவோம் நீங்கள் கடவுள் மாதிரி வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க டாக்டரை காப்பாற்றிட்டாருன்னா என்ன சொல்லுவோம் டாக்டர் நீங்கள் தான் டாக்டர் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க மதப்படி நீங்கள் நல்ல டாக்டர் அதோடு நிறுத்தி நீங்கள் தான் டாக்டர் எனக்கு கடவுள் அப்படின்னு சொன்னீங்க அது மதப்படி பெரிய குற்றம்ஸ் நமக்கு என்னதுன்னா அங்கிங்க எங்கும் பிரகாசமாய ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இது திருடனும் பிரம்மம் கொடுப்பவனும் பிரம்மம் திருட்டு பொருளும் பிரம்மம் அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க மற்ற சில மதங்கள் சில மதங்கள் இப்படி இருக்கு அது எந்த மதம்னு நான் பேரெலாம் சொல்லலை நீங்களே அதெல்லாம் உங்களை ஹோம் ஒர்க்கு யாரையும் சொல்லக்கூடாது எல்லாம் சிறந்த மனிதர்னு சொல்லலாம் நேர்மையானவர் நல்லவர்னு சொல்லலாம் கடவுளுங்கிறத அவங்களுக்கு சொல்லவே கூடாது நாங்கள் எங்கள் மத தலைவரை கூட நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கள் மதத்தை ஸ்தாபனம் பண்ணவரை கூட கடவுளுடைய தூதர் தான் சொல்லுவோமே தவிர அவரை கடவுள்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் கடவுளுடைய தூதர் நம்ம என்ன சொல்லுவோம் கடவுளுடைய அவதாரம்னு விடுவோம் ஆதிசங்கரர் பரமேஸ்வருடைய அவதாரம் வேதவியாசர் மகாவிஷ்ணுவோட அவதாரம் இவர் முருகனோட அவதாரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கடவுளுடைய அவதாரம்னு சொல்லிடுவோம் கடவுளே தான் அப்படி பிறந்திருக்காருங்க கடவுளுக்கு எதுப்பா பிறப்புங்கிறான் பிறந்திருக்கிறதெல்லாம் கடவுள்தான் சாகிறதும் கடவுள் தான் சொன்னால் இது சரியான பைத்தியம்தான் ஆனால் எது சத்தியமோ இப்படி பேசுனா அதனால தான் என்ன ஆயிருதுன்னா ரமதேபாலோன் மற்றவ தேவ அதனால இது சின்ன பையங்க பேசுகிற மாதிரி இருக்குது பைத்தியக்காரன் புலம்பல் மாதிரி இருக்குன்னு ஆனால் அதுதான் உண்மை பரமசத்தியம் அதுதான் நம்மளால் அதை ஜீர்ணிக்க முடியறதில்ல ஆனால் இதுக்கு தான் போயாகணும் வேற வழி நானிய பந்தா வித்யதேயனாயிருதேவகி ஹட்டாதிக்கம் மிருதேவகி ஹட்டாதிக்கம் பவதி மிருதேவகி ஹட்டாதிக்கம்னா திருமண மண்ணல்லவோ குடமாக காட்சி குடம் முதலானவைகளாக காட்சி அளிக்கிறது ஆதிக்கம்னு போட்டிருக்கார் மண்ணல்லவோ குடங்கள் முதலானவிகளாக காட்சியளிக்கின்றன குடம் மடக்கு தட்டு எல்லாம் போட்டுக்கணும் நீலோகம் ஆஸ்தேட்டமோ துதியுக் பிரபஞ்ச பிரம்மணோரிஹ காரிய காரணதா நித்யம் பிரபஞ்சிரி சொன்ன விஷயத்தை நீங்க சரியா ஞாபகம் நம்ம பாஷையில இந்த உலகத்தை உலகத்தில் இருக்கிற வஸ்துக்களை கடவுளாக நினைக்காத மதமும் நம்முடைய நம்ம கணக்குப்படி பிரம்மந்தான் அந்த கொள்கைகளும் பிரம்மந்தான் ஆஹா நதியையோ அம்மாவையோ அப்பாவையோ கடவுளாக நினைக்கக்கூடாதுங்கிறாங்க அவங்க அம்மா நம்மளுக்கு மாதிர தேவோபவா பிதேவோபவான் இருக்கு அப்படி கூடாதுன்னு சொல்கிற மதமா இருப்பதும் பிரம்மே அப்படிங்குறது அதனால தான் நம்ம தப்பிச்சோம் அதுவும் பிரம்ம்தான் கூடாதுன்னு சொல்கிறான் பாருங்க அப்படி நினைக்கக்கூடாதுன்னு ஒரு மதம் இருக்குன்னு சொன்னா அந்த மதமும் பிரம்மத்துக்கு வேறானதாக இல்லை நாஸ்திகனும் பிரம்மம் ஆஸ்திகனும் பிரம்மம் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கிறவனும் பிரம்மம் நம்மளை பொறுத்த அது நீ இல்லை என்ன நீ வேணா உன்ன பிரம்மன்னு சொல்லிக்கோ என்ன பிரம்மம்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாதுன்னு அவன் சொல்றதுக்கு ரைட்டு கிடையாது இல்லையா நீ வந்து நீ வேணா உன்னை சொல்லிக்கோ உன்னை பிரம்மம் சொல்லிக்கோ கடவுள் சொல்லிக்கோ உங்கள் ஆளை சொல்லிக்கோ எங்களை வந்து யாரையும் நீ சொல்லக்கூடாது நான் வெளியில் சொல்லலை எனக்குள்ளே நினச்சிக்கிறேன் வெளியில் சொன்னால் என் கழுத்து போயிடும் தெரியும் எனக்கு ஆ என்னால் நான் உங்களுக்குள்ளே நான் நினச்சிக்கிறேன் நான் நினைக்கிறத தப்பு என்ன நினைக்கக்கூடாது நீ ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நான் வாயை திறந்து சொன்னா தானே ரிஜிஸ்டர் ஆகும் நான் மனசுக்குள்ளே நினைக்கிறத நீங்கள் எப்படி தடுக்க முடியும் அதுதான் அப்படி புரிஞ்சுக்கணும் அது ஒரு தெளிவுக்காக அதை சொன்னேன் என்ன கேட்டால் அப்போ அவங்கள வித்தியாசமாக நினைக்கிறோமான்னு நினைக்கக்கூடாது அவங்கள யாரையும் நம்ம வித்தியாசமாக நினைக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் வஸ்து ஒன்று திரும்ப திரும்ப அதே நம்ம சிந்தனை என்னது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீழ்கடலும் மலையும் இது பெரிய மகா மந்திரம் அது நீழ்கடலும் மலையும் எங்கள் இதே அரையிற மாதிரி சொல்லிட்டுருக்கலாம் காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசை எல்லாம் நாம் அன்றி வேறில்லை நோக்க நோக்க களி ஆட்டம் ஹரே ராமா மாதிரி சொல்லலாமே ஏன் சொல்லக்கூடாது இதில் என்ன சொல்றதுல என்ன தோஷம் இருக்கு நோக்கும் திசை எல்லாம் நாம் அன்றி வேறில்லை நோக்க நோக்க களி ஆட்டம் அதுக்கா விவகாரத்தில் பண்ணணும்னு அர்த்தம் வந்து வேற்றுமையை தர்மமாக நடத்திக்கணுங்கிறது நம்ம சந்தேகப்படலை நான் சொன்னேன் இல்லையா அம்மா வேற மனைவி வேற மகள் வேறு தான் அந்த பேத புத்தி இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிற பரமார்த்த தத்துவம் ஒன்றுங்கிறது அந்த அண்டர் கரண்ட்டு ஓடிண்டே இருக்கணும் ஸ்ருதி மாதிரி இருந்துட்டே இருக்கணும் எப்பவுமே வாழ்க்கையினுடைய ஸ்ருதி என்னன்னா சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் ஸ்ருதி தம்புரா சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் அந்த ஸ்ருதியில் நீங்கள் தர்ம விவகாரத்தை என்ன வேணாலும் சர்வம் பிரம்மமயம்ங்கிற ஸ்ருதியில் ஆதார ஸ்ருதியோட நீங்கள் விவகாரத்தை தர்மமாக க எப்படி சங்கீத கச்சேரி நடக்கிறதோ அது மாதிரி நல்லபடியாக தர்மமாக சங்கீதம் ஒழுங்காக பாடணும் ஆரோகணம் அவரோகணம்லாம் இருக்குது ஆக என்னால் அது வந்து ராகம்னு சொன்னால் அதுக்கு ஆரோகணம் அவரோகணம் கல்பனாசுரம் பாடுறதாக இருந்தாலும் எதாக சரி ஸ்ருதி மாதா லய்பிதா தாளம் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி தாளத்தை நிறுத்திடணும் நாங்களும் அப்படிதான் பார்ப்போம் பாட்டு போட்டு பார்ப்போம் சிறிய சமயம் பாட்டுக்கு சரியாக தாளம் வரலைன்னா தாளத்தை நினைச்சுட்டா பாடத்திரியணும் தாளத்தையும் போட்டுட்டு தப்பு தப்பாக தாளத்தை போட்டுட்டு பாடினோம்னா அது சகிக்காது யாருக்குன்னு கேட்காது இங்கோ காரியகாரணதா நித்தியம் எதா ஹட்டமதோ காரியகாரணதா நித்தியம் ஆஸ்தே திரபஞ்சபிரம்மணோ இகஸ்ருகிபியம் காரண காரணத்தே அப்படி அப்ளை பண்ணிக்கணு குடத்துக்கும் மண்ணுக்கும் எப்படி காரிய காரண யாண்டும் இருக்கிறதோ எப்படி இருக்கிறதோ காரிய காரணத்தா பாவ காரணம் குடம் காரியம் சொல்றேன் காரிய காரணத்தா மாறாமல் இருக்கிறது நடுப்புற போகல குடம் பிறகு மண் காணாம போகல ஆகையினால குடம் தோன்றுவதற்கு முன்பும் மண் இருந்தது குடம் உண்டாகி இருக்கும் மண் இருக்கிறது குடம் அழிந்த பிறகும் மண் இருக்க போகிறது அதனால தான் நித்தியம் நித்தியம் காரணத்தா ஆஸ்தே குடத்திற்கும் மண்ணிற்கும் காரிய காரண பாவம் எப்படி எப்பொழுதும் இருக்கிறதோ இருக்கிறதோ தப்படியே பிரபஞ்ச பிரம்மணோஹோ இக இக பிரபஞ்ச பிரம்மணோஹோ இங்கே நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற பிரபஞ்சமும் பிரம்மமும் பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் காரிய காரணத்தா காரிய காரணத்தன்மை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது ஞான் வச்சுக்கணும் காரியக்காரணத்தான் மிச்சா அது அப்புறம் சொல்ல போகிறோம் மனசில் அதை புரிய வைக்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கார் அவர் காரியமும் இல்லை காரணமும் இல்லை இருக்கிறது ஒன்று தான் சொன்னால் அப்புறம் காரியம் ஒன்று இருக்குது காரணம் ஒன்று இருக்குதுன்னு ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கலாமோ அதை சொல்லக்கூடாது ஆனாலும் பாடம் நடத்தி புரிய வைக்கணுங்கிறதுக்காக காரிய காரண பாவம் சொல்கிறோம் இது விவர்த்த காரணம் நமக்கு இங்க பிரம்மந்தான் காரணம் ஜெகத் காரியங்கிறது பிரபஞ்சம் காரியம் நமக்கு எப்படி புரியுறதுன்னா புரிகிறது சொல்ற யுக்தினால புரிகிறது எந்த ஸ்ருதி சொல்லுகிறது ஜாஜந்தே ஏனா ஜீவந்திசம் விஜிஞ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி தைத்திரியோபனிஷத் மூணாவது வள்ளி முதல் அணுவாக்கம் அதுல சொல்லப்பட்டிருக்கு எதனிடமிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறதோ எதனிடம் இந்த பிரபஞ்சம் நிலை பெற்று இருக்கிறதோ எதனிடம் இந்த பிரபஞ்சம் ஒடுங்குகிறதோ அதையே நீ அறிய வேண்டும் தத் விஜிசஸ்வ தத் பிரம்ம இத்தி விஜிக்ஞாசஸ்வ அதை பிரம்மம் என்று நீ அறிய வேண்டும் ஆஹா பிரபஞ்ச ஸ்ருதி யுக்திப்யாம் ஸ்ருதி சம்மத யுக்திப்யாம் ஸ்ருதி சொல்லியிருக்கு அந்த ஸ்ருதி வார்த்தையை வச்சுன்னு நம்ம இந்த உதாரணத்தை மனசில் வச்சுக்கொண்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த குடம் மண் உதாரணத்தை வைத்துக்கொண்டு வேதம் சொல்லியிருக்கிற வாக்கியத்தையும் வைத்துக்கொண்டு வேதத்தில் சொல்லியிருக்கிற வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த யுக்தியை பயன்படுத்தி யுக்தின்னா அனுமானம் இந்த அனுமானத்தை பயன்படுத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது முழுக்க முழுக்க அறிவுக்கு மாத்திரமே புலப்படும் ஞானத்துக்கு மாத்திரம் தான் அது நம்ம கண்ணு காது மூக்கு கண்ண நமக்கு பிரச்சனையும் அதுதான் நம்ம அனுபவம் வே துவைத்தமாக இருக்கு பாடம் படிக்கிறது முழுக்க முழுக்க என்னவா இருக்கு இருக்கு அத்வைதத்தை மனசு புரிஞ்சுக்க கிராஸ் பண்ணுறது வாங்கிக்கிறது கடினமாக தோன்றுகிறது ஆனால் இந்த மாதிரி திரும்பத் திரும்ப யோசிக்க யோசிக்க அத்வைதம் மனசில் ஆழமாக பதிய துவைதம் மேல் மனசில் விவகாரத்துக்கு வரும் ஆக ஸ்ருதி யுக்திப்யாம் காரிய காரணத்தா ஆஸ்தே அது ரொம்ப முக்கியம் பிரம்மங்கிறதே நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சது பிரபஞ்சந்தான் பிரம்மம்னு ஒன்று இருக்குங்கிறத புரிய வைக்கிறதே சாஸ்திரம்தான் சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறோம் இன்னும் யாரும் பிரம்மம்னா ஞாபகம் வச்சுங்க பிரம்மம் பிரம்மம்னா வசூனா பிரம்மம் வேறு உணர்வு வேறு அல்ல பிரஜானம் பிரம்ம பேர் உணர்வே பிரம்மம் பிரம்மம்னா இந்த பக்கம் இந்த பக்கம்னா திரும்பி பார்க்கக்கூடாது இன்னமும் பிரம்மம் பிரம்மம்னு சொல்லிகிட்டே இருக்கார் ஒன்றும் புரியவே மாட்டேங்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்து படிச்சுன்னு வரோம் இன்றைக்கி எத்தனாவது கிளாஸு இது பதினாலு பதினாலு பத்து இருபத்தி நாலு வகுப்பு 24 நாலாவது வகுப்பு ஆகையனால நிறைய வகுப்புகள்லாம் நடந்திருக்கு இடையில் வந்தால் புரிய தான் செய்யாது வேற யாராவது வந்திருந்தால் புரியாதுன்னு சொல்கிறதுக்கா சொல்லு இடையில வந்தால் புரியாது ஆக தூய உணர்வு நம்ம சொல்கிற சொற்கள் எல்லாம் சொற்கள் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் ஏற்கனவே சொன்னத்துனால இப்போ நான் பிரம்மம்னு சொன்னால் உங்களை அறியாமல் எப்படி புரிஞ்சுப்பீங்க சைத்தன்யம் தான் புரிஞ்சுப்பீங்க நான் நம்பின்ட்டுருக்கேன் சைத்தன்யம் சொன்னார் அன்னிக்கி இப்போ பிரம்மங்கிறார்கள் பிரம்மம் என்ன என்னது பிரம்மம் உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி எதாவது பிரம்மத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சுதா அப்படின்னு கேட்கக்கூடாது நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது இருந்தாலும் ஒரு சந்தேகம் ஆஹ பிரபஞ்ச பிரம்மணோகோ ஈக காரிய காரணதா. காரியாரணா ஸ்ருக்திபாம் சாஸ்திரத்தினாலையும் சாஸ்திர சம்மதமான யுக்தியினாலையும் இதை தீர்மானம் செய்கிறோம் அதாவது எல்லாரையும் இந்த பத்து முட்டாள் கதை சொல்றது உண்ட என்ன எல்லாரையும் என்றான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது ஆளை காணவேங்கிறான் பத்து பேரும் முட்டாள் தான் விசேஷம் அப்புறம் இவன் ஒரு ஒருத்தனையும் என்ற போது ஒம்பது தான் வருது தன்னை விட்டு விட்றான் ஆனால் பிரபஞ்சத்தை பார்க்குற என்னை விட்டுட்டு நான் எப்படி பிரபஞ்சத்தை கணக்கில் சேர்க்க முடியும் பிரபஞ்சத்தை பார்க்குற நான் பிரபஞ்சத்தில் இருக்கேனா இல்லையா பிரபஞ்சத்தில் இருக்கேனா பிரபஞ்சமாக இருக்கேனா இதுதான் விசேஷம் பிரபஞ்சத்தை பார்க்குற நான் பிரபஞ்சத்தில் இருக்கேனா பிரபஞ்சமாக இருக்கேனான்னு முதல்ல பாடிக்கிறபோது பிரபஞ்சத்தை பார்க்குற நான் பிரபஞ்சத்தில் இருக்கேன் அப்புறம் பார்க்குறவனும் பார்க்கப்படுறதும் பிரிக்க முடியாது ஆக பார்க்கிறவன் தான் பார்க்கப்படுறதாகவும் இருக்கான் பார்க்குறவன் காரணம் பார்க்கப்படுவது காரியம் பார்ப்பவனையும் பார்க்கப்படுவதையும் பிரிக்க முடியாது எனவே பார்ப்பவன் பார்க்கப்படுவது என்பது இல்லவே இல்லை இருப்பது ஒன்று இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறதுன்னா சந்யாசு வாங்குறோமோ இல்லையோ சந்யாசு சம்பத்தி இருந்தா கொடுக்கும் நூத்தன விவேக்கு உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனானே அடுத்த ஸ்லோகம் मृत्तिपंचे ब्रह्मुर गृह यदत्ति वीक्ष्यपंचे பிரம்மைவா பாசுரம் மிருத்திகாபாதி மிருத்திகா ஆபாதி எத்வத்து முதலே போட்டுக்கலாம் எத்வத்து முதலே போட்டுக்கலாம் எத்வத்து நானும் யார் நானும் ஒன்றுதான் குடத்தை கிரகிக்கும் பொழுது பலாத்து மிருத்திகா ஆபாதி குடத்தை நாம் பார்க்கும் பொழுது கிரகிக்கும் பொழுது உணரும் பொழுது வலுக்கட்டாயமாக மண்ணும் புலப்படுகிறது பலா பலாத்துன அனர்த்தம் நீங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது நீங்கள் மண்ணை பார்க்காம குடத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறார் மண்ணை பார்க்காமல் குடத்தை நீங்கள் பார்க்க முடியாது குடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது மண்ணையும் கிராமல்ங்களால் குடத்தை மட்டும் தனியாக பார்க்க முடியாது இப்ப ஆதார திரையில்லாமல் படத்தை மாத்திரம் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி அதை போல பலாதாபாத்தினர் கண்டிப்பா நீ பார்த்துதான் ஆகணும் வேற வழி கிடையாது இல்ல நான் குடத்தை மாத்திரம் தான் பாப்பேன் மண்ணை பார்க்க முடியாது அப்படின்னா என்ன சொல்றது நீ வேணா குடத்தையே பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் குடத்தை பார்க்கிற போது மண்ணை பார்க்காம உன்னால இருக்க முடியாது அதைப் போல அதை போல பிரபஞ்ச வீக்ஷமானே அபி பிரபஞ்ச வீக்மானே அப்பி பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுதும் பிரம்மைவ பாசுரம் ஆபாதி பிரம்மந்தான் புலப்படுறது சுவாமி இந்த ஃபர்ஸ்ட் லைன் புரியறது செகண்ட் லைன் தான் புரியலையே அதுக்குத்தான் இவ்வளவு பாடம் நடத்தியிருக்கோம்ப்பா நீ கொஞ்சம் புத்தியை தீட்டு மண்ணை பார்க்கறதை எப்படி தவிர்க்க முடியாதோ குடத்தை பார்க்கும் பொழுது மண்ணையும் பார்ப்பது நம்மால் எப்படி தவிர்க்க முடியாதோ அப்படி பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது பிரம்மத்தை பார்ப்பதும் பிரம்ம பிரகாசத்தையும் நம்மால் தவிர்க்க முடியாது அப்ப ஜ்தரிசனம்ங்கிறது என்ன தரிசனம் பிரம்ம தரிசனம் பாருங்க இல்ல இல்ல வைகுண்டத்துக்கு போனா தான் கிடைக்கும்னா அப்படி இல்லப்பா பிரம்ம தரிசனம்ங்கிறது பிரபஞ்ச தரிசனம் வேற பிரம்ம தரிசனம் வேற இல்லை அதனாலதான் சாஸ்திரம் சொல்லியது ஏக விஜானேன சர்வ விஜானம் ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகும் ஒரு நகையை எடுத்துக்கொண்டு இது எதனால செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சால் எல்லா நகையும் அதனால்தான் அறிய செய்யப்பட்டதாக ஆகிறது ஏக விஜானேன சர்வ விஜானம் அது மாதிரி மத்விஜானேன சர்வவிஞ்ஞானம் என்னை அறிவதன் மூலம் பிரபஞ்சத்தையே அறிகிறேன் எனக்கு எது காரணமோ அதுவே பிரபஞ்சத்திற்கும் காரணம் ஆக இதே தான் திரும்ப திரும்ப இது பண்ண எனக்கு காரணம் எது எனக்கு எது காரணமோ அதுதான் பிரபஞ்சத்திற்கும் காரணம் எனக்கு காரணம் பிரம்மம் வச்சுப்போம் எனக்கு காரணம் பிரம்மம் அப்போது எனக்கு காரணம் பிரம்மம் நான் யார் குடம் மாதிரி மண்ணுன்னு வச்சுக்கோ எனக்கு காரணம் பிரம்மம் ஆக நான் யாருன்னா எனக்கு காரணம் பிரம்மம் நான் யார் காரியம் காரியம் என்னது உங்களுக்கு குழப்பிறேனா நான் தெளிவாக பேசுகிற மாதிரி தான் நினச்சிட்டுருக்கேன் அப்போது குடம் காரியம் மண்ணு காரணம் ஆக குடம் முழுவதும் ம என்ன வியாபிச்சிருக்கு மண்ணு தான் இருக்குது ஆக மண்ணு தான் காரணம் குடம் காரியம்னு சொன்னால் அது குடம் என்பது ஒரு பெரும் பெயர் இப்போ நான் வந்து நான்னு சொல்கிற போது நான் சொல்கிறோம் உடம்பு மனசு புத்தியை சொல்கிறேன்னு வச்சுப்போம் நான் ியம் பிரம் காரணம் நான் காரணத்துக்கு அந்நியமாக நான் இல்லை நான் யார் பிரம்மம் புரியுறது இல்லையா ஆக பிரபஞ்சமும் எப்படிப்பட்டது பிரபஞ்சம் காரியம் பிரம்மம் காரணம் காரணமான பிரம்மத்துக்கு அந்நியமாக பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சம் என்னது பிரம்மம் நான் யாரு முடிஞ்சது இல்லையா அகம் பிரபஞ்சம் பிரம்ம திரஷ்டா பிரம்ம திருஷ்யம் பிரம்ம காண்பவனும் பிரம்மம் காணப்படுவதும் பிரம்மம் கண்ணால பார்த்து புரிஞ்சிருந்தீங்களா அறிவால புரிஞ்சிருந்தீங்களா அறிவால வேற வழி இல்லை புரிஞ்சே ஆகணும் வேற வழி இல்லை புரிஞ்சுட்டும் கூட இல்லை புரிஞ்சுது ஆனால் நான் புரிஞ்ச மாதிரி இருந்துக்கோ இருக்க போகிறதில்ல இல்லை எதா ஆகிடும் ஒன்றும் ஆகாது நீ வர்றதுக்கு முன்னால் ஒன்றும் ஆகாம தான் இருந்தது நீ இப்போ இருக்கிற போதும் ஒன்றும் ஆகி ஆகலை போன அப்புறம் ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதனால் இதை பற்றி கவலே போடாது சர்வம் பிரம்மமயம் அதுக்காக கிரிஷ்யம் எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டா இருப்பாருங்க கட்டே கிரிஷ்யமானே எத்வத்து பலாத்து மிருத்திகா ஆபாத்தி ஆபாதிவை வைக்கு ஒன்று மீனிங் கிடையாது ஆபாதிவை அதே மாதிரி பிரபஞ்சமான பிரகாசம் அர்த்தம் சிப் பிரகாசம் பாசுரம் பிரம்மைவ ஆபாதி அதுதான் புலப்படுவது புலப்படுவதும் பிரம்மம் புலப்படுவது பிரம்மம் ஆதாரம் பிரம்மம் வச்சு புரிந்து கொள்பவனும் பிரம்மம் புலப்படுவதும் பிரம்மம் பிரம்மத்துக்கு வேறாக கிடையாதுன்னு வச்சு இது ஆழமாக பதிவு இதுதான் அபரோக்ஷானுபூதி சுவாமி புஸ்தகத்தில் கரெக்டு எனக்கு இன்னும் அபரோக்ஷானுபூதி வரலேன்னு சொல்ல விடுவார் அவர் இந்த டெக்ஸ்ட படிச்சா உங்களுக்கு என்ன தோன்றுறது இந்த டெக்ஸ்ட் இதுல புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு ஆனால் எனக்கு ஒன்றும் அபரோக்ஷானுபூதி வரல அப்படின்னா என்னதுன்னா பெரிய பெரம்பாக பார்த்து என்னது பண்ணுவோம் இல்லாட்டி சொன்ன டீச்சர் என்ன பண்ணணும்னா நான் இப்போவே ஆத்தோடு ஆறாக போயிடுறேன் சும்மா சொல்றாங்க அதுவும் ரொம்பந்தான் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதனால் புரிஞ்சுக்கணும் இப்போ அபரோக்ஷான்பதி புஸ்தகம் படிக்கிற போது என்ன படிச்சுன்னு இருக்கோம் படிக்கிற போதே யாரை படிக்கிறேன் நான் என்ன படிக்கிறேன் இப்போ உங்களை கண்ணாடியை காட்டுற போது உங்களுக்கு ஒரு கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி மூக்கு கண்ணாடி இல்லை முகம் பார்க்குற கண்ணாடியை காமிக்கிற போது நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்களா முகத்தை பார்க்குறீங்களா கண்ணாடியில் முகத்தை பார்க்குறேன் ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க ஆனால் கண்ணாடியை பார்க்குறீங்களா முகத்தை பார்க்குறீங்களாண்ணா கண்ணாடியை பார்க்குற போதே என் முகத்தை பார்க்குறேன் என் முகத்தை பார்க்குற போதேண்ணா கண்ணாடியை பார்க்குறேன் சந்தேகம் இருக்கோ அதே மாதிரி அபரோக்ஷானுபூதி படிக்கிற போதே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் என்ன புரிஞ்சுக்கிற போதே நான் அபரோக்ஷானுபூதி படிக்கிறேன் ஆகையினாலும் அபரோக்ஷானுபூதி படித்ததுக்கு பிறகு தனியாக உட்காந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் எதிர்பார்க்க கூடாது நீங்கள் வேணால் ஒன்று வேணால் பண்ணலாம் படித்தது நல்லா மனசில் ஆழமாக பதியணும் அப்படிங்கிறதுக்காக வேணா கொஞ்சம் எங்கேயா போய் உட்காந்து தியானம் பண்ண டயம் கிடைச்சா இல்ல என்ன இருக்கவே இருக்கு கீதையில பகவான் நமக்காவே சொல்லி வச்சிருக்காலும் போனாலும் வந்தாலும் அதுக்கு பேர் தான் சகஜ சமாதி சகஜ சமாதி சகஜ சமாதி ஜோக் அடிச்சு சிரிச்சு இருக்கேன் எனக்கு பிரம்ம ஜானம் இருக்கா இல்லையா அது என்னத்துக்கு எங்க கிட்ட கேட்டு வெரிஃபை பண்ணி பாக்குறீங்களான்னு உங்ககிட்ட கேட்டு நான் வெரிஃபை பண்ணிக்கோ பார்க்குறேன் இப்போ நீங்கள் கேப்பா நீங்களும் ஆனந்தமாக படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையா அவ்வளோ இதாக சொல்ல முடியாது சுவாமி நீங்கள் பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறீங்க உங்களுக்கு ஏதாவது நாங்கள் வந்து இல்லைன்னு எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோவா புரியலேன்னு சொன்னால் பாவம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் புரியுது அதுதான் சார் பாருங்க மனோதா ஆதிசங்கரை சொல்றாரு ஆத்ம ஜியானம் அதி சுலபம் நம்மளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் நம்ம மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம மனசை புரிஞ்சுக்கிறது நமக்கு கஷ்டம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி புரிஞ்சுட்டாலும் அது என்னது புரிஞ்சுக்காததும் பிரம்மம் புரிஞ்சுட்டதும் பிரம்மம் ஆகா புரிஞ்சுக்காதும் பிரம்மம் புரிஞ்சுக்கிறதும் பிரம்மம்னு புரிஞ்சுண்டா நம்ம எதை புரிஞ்சுட்டு இருக்கோம் பிரம்மத்தை புரிஞ்சுன்றிருக்கும் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய எது பிரம்ம பிரம்மத்தை புரிஞ்சுனா என்ன கிடைக்கும்னா முக்தி மோக்ஷ பிரம்ம ஜானேன மோக்ஷப் பிராப்தி ஆக பிரபஞ்ச வீக்மானே அப்ப பாசுரம் பிரம்மைவ ஆபாதி அதுவே விளங்குகிறது அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப்தேகாஜதிணாமூர்த்தே நம அய்யனேயனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்காண்ட மெய்யனே உபதேசிக்க வெடிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் சையுமாருன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கு